கொஞ்ச நாளாவே நம்ம தெனாலிராமன் பற்றின கதைகளை பார்த்துக்கிட்டு வரோம் தொடர்ந்து தெனாலிராமன் கதைகளை மட்டுமே பார்த்துக்கிட்டு இருந்தால் உங்களுக்கு வந்து சலிப்பு தட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதனால் வந்து இன்றைக்கி வந்து தெனாலிராமன் மாதிரியே வந்து புத்திசாலியான இன்னொரு நபர் பற்றி சொல்ல போகிறேன் மரியாதை ராமன் அப்படிங்கக்கூடிய அனுபவம் வாய்ந்த பெரியவங்கள விட மிகத்திறமையாக எப்படி வந்து தீர்ப்பு சொன்னாரு அப்படிங்கிறத வந்து ஒவ்வொரு கதையிலையும் நம்ம பார்க்க போகிறோம் சரியா இன்னைக்கு முதல்ல வந்து தென் மரியாதை ராமன் எப்படி வந்து நீதிபதி ஆனாரு அப்படின்னு பார்ப்போம் சரியா ஒரு ஊரில் வந்து ஒரு வயதான மூதாட்டி அவங்க வந்து ஒரு சத்திரம் நடத்திட்டு வந்தாங்க சத்திரம்னா இப்போ ஒரு ஊருக்கு ஹோட்டல்ஸ் லாட்ஜஸ் எல்லாம் இருக்கு அந்த மாதிரி வந்து ஒரு தங்குறதுக்கான இடம் அந்த காலத்தில் இந்த ஊர் விட்டு ஊர் போகிறவங்க சந்தைக்கு போகிறவங்க ரொம்ப தூரம் பயணம் பண்ணுறவங்கெலாம் வந்து இடையில தங்கிறதுக்கு ஒரு ஏற்பாடு தான் சத்திரம் அந்த சத்திரத்தோட முதலாளி வந்து ஒரு வயதான மூதாட்டி ஒரு நாள் என்ன பண்ணுறாங்க ஒரு நாலு இளைஞர்கள் வராங்க அவங்க நாலு பேரும் வந்து ஜாமங்க வாங்குறக்கா நிறைய காசு கொண்டுட்டு வர்றாங்க அவங்களோட வேலை என்னன்னா சந்தையில் வந்து மொத்தமாக ஜாமாயங்களை வாங்கிட்டு போய் அவங்கவுங்க ஊரில் விற்பாங்க விற்று அதில் லாபம் பார்த்து அதான் அவங்க தொழில் ஸோ அந்த நாலு இளைஞர்களும் நண்பர்கள் அவங்க வர்றாங்க நாலு பேர் வந்து நிறைய பணத்தோட வராங்க வந்துட்டு அந்த ஊரில் வந்து அந்த பாட்டியோட சத்திரத்துல தங்குறாங்க தங்கும்போது என்ன பண்றாங்க அப்படின்னா ஒரு சத்திரம்னு எடுத்துக்கிட்டா ஒரு பெரிய ஹால் மாதிரி இருக்கும் அதுல வர்றவங்க எல்லாம் வந்து தங்கிக்கலாங்க ஸோ அவங்களோட பொருள் பணம் இதெல்லாம் பத்திரமா வைக்கிறதுக்கு தனி ஏற்பாடு எதுவும் கிடையாது அதனால இந்த நாலு பேரும் என்ன பண்ணுறாங்க பாட்டி எங்களுடைய பணம் வந்து நிறைய இருக்கு இதை நீங்கள் வந்து பத்திரமா வச்சுருங்க நாங்கள் வந்து உங்கள்கிட்ட வாங்கிக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க பாட்டி சொல்கிறாங்க இவ்வளோ பணத்தை நான் எப்படிப்பா பத்திரமா வச்சுருக்க முடியும் அப்படின்னு ஒன்றும் இல்லை பாட்டி நீ வந்து சமைக்கிறதுக்கு பானைகள் சட்டிகள்லாம் வச்சுருப்ப இல்லையா அது மாதிரி ஒரு பழைய பானைக்குள்ளே இந்த பணத்தை போட்டு நீ மேலே வச்சிரு யாரும் வந்து இந்த பானைக்குள்ள பணம் இருக்கும்னு நினைக்க மாட்டாங்க அதுக்குள்ளே ஏதாவது அரிசி பருப்பு புளியம்பழம் இந்த மாதிரி எதாவது தான் இருக்கும்னு நினைப்பாங்க அதனால பணம் பத்திரமாக தான் இருக்கும் நீ வையி ஆனால் ஒன்னே ஒன்று நாங்கள் நாலு பேர் மொத்தமாக வந்து கேட்டாதான் நீ இந்த பானையும் எடுத்து கொடுக்கணும் இல்லை ஒருத்தர் மட்டும் வந்து கேட்டால் நீ கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரின்னு சொல்லி அந்த பாட்டியும் ஒத்துக்கிட்டாங்க ஒன்னே அந்த இளைஞர்கள் வந்து வெளியில் போயிட்டாங்க பாட்டிக்கிட்ட பணம் இருந்தது பாட்டி வந்து பானையில் அந்த பணத்தை போட்டு மேலே பரனில் தூக்கி வச்சுட்டாங்க இப்படி ஒரு ரெண்டு நாள் போச்சு ரெண்டு நாள் கழிச்சு சத்திரத்துக்கு வெளியில் திண்ணையில் உட்காந்து இந்த நாலு பேரும் ஜாலியாக பேசிகிட்ருந்தாங்க அப்போ தெருவில் வந்து ஒரு பெண் வந்து மோர் விற்றுக்கிட்டு போனாங்க மோர் குடிக்கிறதுக்கு அப்போது இந்த இளைஞர்கள் நாலு பேரும் வந்து காசு கொடுத்து மோர் வாங்கி சாப்பிட்றாங்க சாப்பிடும்போது மோர் நல்லா சுவையாக இருக்கே இந்த பானையில் இருக்க மோர் பூராத்தையும் நாங்களே வாங்கிக்கிறோம் அப்படின்னு சொன்ன உடனே அந்த பெண் சரின்னு சந்தோஷமாக கொடுக்குறா கொடுக்கும்போது இந்த மோரை ஊற்றி வைக்கிறதுக்கு ஒரு பானை வேணும் இல்லையா அதில் அதனால என்ன பண்ணுறாங்க ஒருத்தன்ட்ட சொல்கிறாங்க அந்த நாலு பேரில் ஒருத்தன்ட்ட நீ உள்ள போய் பாட்டிக்கிட்ட போய் மோர் வாங்குறதுக்கு ஒரு பானை வாங்கிட்டு வாட அந்த ஒருத்தன் என்ன பண்ணுறான் உள்ளே போய் பாட்டிக்கிட்ட பானை கேட்குறான் கேட்கும்போது அவனுக்கு ஒரு ஐடியா வருது இப்போ வந்து பானையை பானைன்னு நம்ம கேட்போம் பாட்டி அந்த காசு இருக்க பானையை எடுத்து கொடுத்துச்சுனா நம்ம அப்படியே கொண்டுட்டு பின்வெளியாக ஓடி போயிடுவோம் அப்படின்னு சொல்லி அவனுக்குள்ள ஒரு எண்ணம் வந்துருச்சு உடனே அவன் பாட்டி போய் பாட்டி இந்த பானையை எடுத்துக் கொடுங்க அப்படின்னு கேட்டிருக்கான் உடனே பாட்டி என்ன பண்ணிருக்கு அந்த திண்ணையில உக்காந்துருந்த மத்த மூணு பேர் இருக்காங்கல்ல அவங்கள நோக்கி பாட்டி சத்தமா கேட்டது என்னப்பா இவன் வந்து பானையை கேக்குறான் குடுக்கட்டுமா அப்படின்னு கேட்டுச்சு உடனே வந்து அவங்க மூணு பேரும் ஆமா ஆமா பானையை குடு அப்படின்னு சொல்லி மூணு பேரும் சொல்லியிருக்காங்க உடனே அந்த பாட்டி வந்து காசு வச்சிருக்க பானையை தான் கேட்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த காசு வச்சிருக்க பானையை எடுத்து அந்த ஒருத்தங்கிட்ட கொடுத்தது அவன் என்ன பண்ணிட்டான் அந்த பானையை தூக்கிட்டு அப்படியே பின்கட்டு வழியா எகிரி குதிச்சு செவத்தை தாண்டி ஓடி போயிட்டான் அவன் அந்த பூரா நாலு பேர் மூணு பேரோட பணத்தையும் சேர்த்து எடுத்துக்கிட்டு அவனோட பணத்தையும் சேர்த்து எடுத்துக்கிட்டு ஓடி போயிட்டான் கொஞ்ச நேரம் கழிச்சு என்ன பாட்டி இன்னும் அவனை காணும் அப்படின்னோட ஏ அவன் பாசு காசு பானையை வாங்கிட்டு போயிட்டானே இப்ப சொன்ன உடனே மூணு பேர் வந்து பாத்தாங்களாம் பாத்தா காசு பானையை எடுத்துட்டு அவன் ஏமாத்திட்டு ஓடி போனது தெரிஞ்சது உடனே மூணு பேரும் பாட்டி கிட்ட சண்டை போட்டாங்க பாட்டி நாங்க நாலு பேரும் வந்து கேட்டாதான் சேர்ந்து கேட்டாதான் தரணும்னு சொல்லி நீ எதுக்கு பானை அவன் கொடுத்த இப்ப பாரு தூக்கிட்டு ஓடிட்டான் நீதான் எங்களுக்கு காசு தரணும்னு சொல்லியிருக்காங்க பாட்டி ஐயையோ நானே ஏழை இந்த சத்திரத்துல வர்ற வருமானத்தை வச்சுதான் நான் பொழைச்சிட்டு இருக்கேன் உங்களுடைய அவ்வளவு காசையும் கொடுக்கறக்கு நான் எங்கப்பா போவேன்னு அழுக ஆரம்பிச்சிருச்சு அப்ப வந்து இந்த வழக்கு வந்து அரசர்கிட்ட வந்திருக்கு அரசர் வந்து நீதிபதி கிட்ட அந்த வழக்க அனுப்பி விசாரிக்க சொல்லியிருக்காரு நீதிபதி விசாரிச்சு பார்த்துட்டு அவர் சொல்லியிருக்காரு பாட்டி நீ பண்ணதுதான் தப்பு நாலு பேரும் சேர்ந்து வந்து கேட்டப்பதான் நீ கொடுத்துருக்கணும் இப்ப நீ வந்து ஒருத்தங்கிட்ட மட்டும் கொடுத்துட்ட அதனால நீ வந்து உன் சத்திரத்தை இவங்களுக்கு இந்த காசத்தை கொடுத்துரு அப்படின்னு சொல்லி சொன்னோன்னு பாட்டி வந்து ஓன அழுக ஆரம்பிச்சிருச்சு அப்போ அந்த வழக்க தூரத்தில் நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருந்த ஒரு இளைஞர் என்ன பண்ணா அவன் பேரு மரியாதை ராமன் அவன் சொன்னான் இது தப்பான தீர்ப்பு இப்படி தீர்ப்பு சொல்லக்கூடாது அப்படின்னு சொன்னோடனே அந்த நீதிபதி கோவம் வந்துருச்சான் நான் சொல்ற தீர்ப்பையே வந்து நீ தப்பு சொல்றியா இதுக்கு நீ என்ன தீர்ப்பு சொல்லுவ எங்க சொல்லு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே அந்த இளைஞர் வந்து மரியாதை ராமன் முன்னாடி வந்தார் வந்துட்டு அந்த மூணு பேர் இருக்காங்க இல்லையா அந்த மூணு பேரை பார்த்து ஒன்று சொன்னார் இல்லைப்பா அக்ரிமெண்ட் என்ன என்ன ஒப்பந்தம் நீங்க நாலு பேரும் சேர்ந்து வந்து கேட்டாதான் பாட்டி தரணும்னு சொல்றீங்க கரெக்டா ஆமா அப்படின்னு மூணு பேர் சொன்னாங்க பாட்டியை நீயும் அதானே ஒத்துக்கிட்ட ஆமா அப்படின்னு சொல்லி பாட்டி சொல்லி இருக்கு உடனே மரியாதை ராமன் சொல்லியிருக்காரு இப்ப நீங்க மூணு பேர் வந்து பாட்டி பணத்தை கேட்டா எப்படி தர்றது போய் அந்த நாலாவது கூட்டிட்டு வாங்க நாலு பேர் வந்து கேளுங்க அன்னைக்கு வந்து பாட்டி உங்களுக்கு காசு தரும் அப்படின்னு சொன்ன உடனே கூட்டத்தில இருந்தவங்க எல்லாரும் ஓங்கி கை தட்டினாங்களாம் அந்த பழைய நீதிபதி வயசானவர் இருக்காருல அவருக்கும் வந்து சங்கடமா போயிருச்சான் ஆமா இல்ல மூணு பேர் கேட்கும் போது எப்படி பாட்டி கொடுக்க முடியும் நாலாவதாலும் வந்து அதான் கொடுக்க முடியும் அதுதான் சரியான தீர்ப்பு நீங்க மூணு பேரும் போய் அந்த நாலாவதால தேடி கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வாங்க நாலு பேர் வந்து பாட்டி கிட்ட கேட்டா அப்ப பாட்டி தருவாங்க அப்படின்னு சொல்லி தீர்ப்பு சொல்லிட்டான் மரியாதை ராமன் இது அரசர் பாத்துக்கிட்டே இருந்தாரு மிக அருமையான தீர்ப்பு இனிமேல் வந்து இந்த நீதி நீதிமன்றத்துக்கு நீதிபதியா மரியாதை ராமன் தான் இருக்க போறான் தொடர்ந்து அவனே எல்லா வழக்குகளையும் விசாரிச்சு தீர்ப்பு சொல்லட்டும் அப்படின்னு சொல்லி மரியாதை ராமனை வந்து நீதிபதி ஆக்கிட்டாரு இதுதான் மரியாதை ராமன் நீதிபதியான கதை இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் சொல்லுங்க இல்ல மற்றவங்கட்டையும் வந்து நீங்க இத ஷேர் பண்ணுங்க நன்றி